நாற்பத்தி ஒன்று அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாக செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியார் இஸ்லாத்தை தழுவி அவரது இஸ்லாம் அழகு விட்டால் அவர் முன் செய்த அனைத்து தீமைகளையும் அல்லாஹ் மாய்த்து விடுகிறான் அதன் பின்னர் அதாவது உலகில் சக மனிதனுக்கு இழைக்கப்படும் குற்றங்களுக்குரிய தண்டனை உண்டு அவர் செய்யும் ஒவ்வொரு நல்லறத்திற்கும் அது போன்ற பத்து முதல் வரை நன்மைகள் பதியப்படும் அவர் புரியும் ஒவ்வொரு தீமைக்கும் தண்டனையாக அதை போன்றதுதான் உண்டு அதையும் அல்லாஹ் அவருக்கு மன்னித்து அதுவும் கிடையாது இதை அபு சகிதுலாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள்